வணக்கம் மார்ச் இருபது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாட்டினையின் பொது அறிவு குவியலுக்காக சென்னையிலிருந்து அலுமேலு நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று நாட்டிலேயே முதல் மாநிலமாக பொது பிரிவில் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு பத்து இடஒதுக்கீடு வழங்கும் திட்டத்தை அமல்படுத்தியுள்ள மாநிலம் குஜராத் இரண்டு அலுவலக நேரத்துக்கு பின் தொந்தரவை தடுப்பதற்கான மசோதா மக்களவையில் தாக்கல் செய்துள்ளவர் சுப்ரியா சூலே மூன்று இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டிற்கான மக்களாட்சி பட்டியல் இஐயு டெமோக்ரஸி இண்டெக்ஸ் ரெண்டாயிரத்து பதினெட்டில் நாற்பத்தி இடத்தை இந்தியா பெற்றுள்ளது 4. இந்தியாவின் நீலமான ஒற்றை லேன் எஃகு கேபிள் சஸ்பென்ஷன் பாலம் சியாங் ஆற்றின் கட்டப்பட்டுள்ளது இனியன்றைய கேள்விகள் ஒன்று இந்தியாவிலேயே முதல் சாலை போக்குவரத்தை சீராக்க சென்னை காவல்துறையினரால் அறிமுகம் செய்யப்பட்டுள்ள ரோபோட் டிராபிக் போலீசின் பெயர் என்ன இரண்டு ஆமா கார் எல்இடி எனும் பெயரில் மாநிலத்தில் உள்ள தொண்ணூத்தி லட்சம் குடும்பங்களுக்கு தலா நாலு எல்இடி விளக்குகளை இலவசமாக வழங்கும் திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் எது மூன்று கிருஷ்ணா கேஸ் ப்ராஜெக்ட் அமைய உள்ள மாநிலம் ஏது நான்கு குரு கோவின் சிங்கின் முன்னூத்தி ஐம்பதாவது பிறந்தநாள் கொண்டாட்டத்தை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஜனவரி 13 ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று வெளியிட்டுள்ள நாணயத்தின் மதிப்பு எவளவு. மீண்டும் சந்திப்போம் நன்றி